ய மமாச்சுஸ் அச்சோோமிஷம் மாஹம் ப்மனியா தரேயுமா மூனாவது ஃண்டண்ட சத்தி தஷாகும் சத்தம் சாமனியை பிரைத்த நசன விதையுதி அவியம் அபியசேண்டும் தஹரா காசத்தில் பிரம்மனுடைய லக்ஷணங்கள் சொல்லப்பட்டன தஹராகாச ரூபமாக இருக்கிற பிரம்மனுடைய லக்ஷணங்கள்லாம் சொல்லப்பட்டது அந்த லக்ஷணத்தை தெரிந்து கொண்டு அந்த தஹராகாசத்தில் இருக்கிற அல்லது தஹராக்காச ரூபமாக இருக்கிற பிரம்மனை தியானம் அது ஆலம்பனம் அது சப்போர்ட் தஹரா காஷம் ஆலம்பனம் ஆலம்பனம்னா எப்படி விஷ்ணோகோ சால கிராமம் இவை எப்படி விஷ்ணுவை தியானம் பண்ணுகிறோமோ ஆவாகனம் பண்ணுகிறோமோ அப்படி தஹராகாசத்தை பிரம்மனுடைய ஆலம்பனமாக வச்சுக்கணும் தஹரா காஷே பிரம்மாணம் தியாயாமி பிரம்மாணம் ஆவாகையாமி அப்படின்னு ஆனால் இங்கே தியாயமே ஆவாகமேனா கிடையாது நான் சொல்றேன் அப்படி பண்ணினா அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணினா என்னங்கிறத பார்த்துட்டோம் தஹராக்காச ரூபமாக தியானம் பண்ணினா அதுக்கு என்ன பலன் இந்த தஹராக்காசரூபமான பிரம்மனை தியானம் பண்ணலன்னு சொன்னால் நமக்கு ஸ்வதந்திரம் இருக்காது அது மாத்திரமல்ல நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அனித்திய பலன் விரும்பினதெல்லாம் நடக்காது நினச்சதெல்லாம் நடக்காது ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்குற விஷயம் என்னென்னா பிரம்மனுக்கு எட்டு லக்ஷணங்கள் சொன்னாலும் எட்டு குணங்கள் சொன்னாலும் இது குணவிசிஷ்ட பிரம்மோபாசனா அப்படின்னு பேர் சகுண பிரம்மோபாசனா சொன்னாலும் நிர்குண லக்ஷணம் தான் அதிகமாக இருக்குது சகுண லக்ஷணம் ரெண்டே ரெண்டு சத்தியகாமஹா சத்தியசங்கல்பஹா அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறது உபநிஷதிங்க பின்னால் இதை பற்றி பேச போகிறோம் மற்ற லக்ஷணங்களை பற்றி சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் அப்போ இன்னொன்று சொல்ல இது இந்த இதை தியானம் பண்ணினா அவனுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் இறந்த பிறகு அவனுக்கு நடக்கலாம் இருக்கும் போதும் நடக்கலாம் இங்கேயே எங்கேயும் போகாம் அதாவது இறந்த பிறகு இந்த ஜீவன் பித்ருலோக்கம் மாத்ருலோக்கம் ஸ்வசுர்லோக்கம் சகி லோக்கம் இந்த மாதிரி லோக்கங்களை அவன் விருப்பப்பட்டதை அடையலாம் அதாவது ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டேன்னே தேனில் மருந்த குழைச்சி கொடுக்குற மாதிரி இந்த பலன் அதெல்லாம் கிடைக்கும் தாபரியம் உண்டு ஆனா பரம தாத்பரியம் அதில் கிடையாது அது அவாந்திர பலம் அவாந்திர பலத்தை முக்கிய பலமாக சொல்லுகிறது உபனிஷத் நமக்கு என்ன வேணும் சுதந்திரம் வேணும் நித்தியம் வேணும் நினச்சது நடக்கணும் சுதந்திர சுகம் நித்திய சுகம் அது மாத்திரமில்லை விரும்பியது தர்மமாக விரும்புறதெல்லாம் நடக்கணும் இல்லாட்டி இங்கேயே இப்போவே ஹ்தயா காஷத்தில் தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் டிவியை பார்த்து தெரிஞ்சு பார்க்குற மாதிரி வந்து இப்போ கஷ்டப்பட வேண்டாமே இப்போ வந்து திருவண்ணாமலை தீபம் டிவிலேயே அந்த டயத்துக்கு ஒளிபரப்பிடுறாங்க சபரிமலை மக்கர ஜோதியை வீட்டிலருந்தே பார்க்க முடியுமா முடியாதா அந்த டிவி பற்றி வச்சுன்னு அவங்க அதை ஸ்பெஷலாக ரிலே பண்ணிவிடுறாங்க நமக்கு இந்த சிரமப்பட்டு ட்ராவல் பண்ணி அந்த கூட்டத்தில் போய் பசி தாகத்தையெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் சிரமப்பட வேண்டாம் வீட்டுக்குள்ளேருந்தே நம்ம பாட்டுக்கு அல்வாவையும் மைசூர்பாகையும் சாப்பிட்டுக்கிண்டே சந்தோஷமாக பார்த்துடலாமே அது மாத்திரம் அந்த நேரத்துக்கு வச்சுட்டு சுவாமியே சரண வயப்பாக சொன்னால் போகிறோம் வீட்டிலையே கிடைக்கிறது ஆனால் அங்கே போனால் தமோ குணம் சரியாகுமா சாஸ்திரப்படி என்ன சொல்கிறாங்க தமோ குணம் சரியாகிடும் டிராவல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது வெங்கடா வெங்கடாச்சபடி இப்போ கண்ணு முன்னே இங்கே தெரிய மாட்டாரா என்ன ஆனால் அங்கே போகிறது இங்கேயே எப்படின்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அங்கேருந்து கஷ்டப்பட்டு போகிற மாதிரி போனால் உடம்பில் இருக்கிற தமோ குணமெல்லாம் குறையும் ஆனால் வயசான பிறகு அது அட்டாச்சாக இருக்கக்கூடாது நான் இத்தனை நாளாக சபரிமலைக்கு போனேன் இப்போ போகவே முடியலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுதான் தப்பு இத்தனை வருஷமாக போயாச்சு இப்போ ஐயப்பனை மனசுக்குள்ளேயே நினை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் முடியாது கோவிலுக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது நமஸ்காரம் பண்ண முடியாது பூஜை பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாலேயே நம்ம பிளான் பண்ணி நிறுத்திவிடுறது நிறுத்திவிடுதுன்னா அதுக்காக வேறு எதாவது தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாது அதுதான் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டாரு நிறுத்தணும்னு சொன்னீங்க நிறுத்தின உடனே எனக்கு பொழுதுபோல் எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லப்படாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது வேறு சாஸ்திரங்கள்லாம் வேதாந்தத்தை படிக்கிறது உபனிஷத்தை படிக்கிறது பிரம்ம தியானம் பண்ணுறது அதனால தான் பெரியவங்களே வச்சு அதாவது ஒரு ஐம்பது வயசு அதிகபட்சம் போனால் வயசு ஷஷ்டப்த பூர்த்தி சாந்தி முடிஞ்சாச்சுன்னா தியான பிரதானம் நத்து பூஜா பிரதானம் பாஹ்ய பூஜையெல்லாம் கிடையாது தியானந்தான் அதுக்கு தான் பிராதியம் அதை வந்து அழகாக விட்டுவிடலாம் விட்டுட்டு அதுக்கு மேலே போக வேண்டாமா அதனால் சின்ன வயசில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் படிக்கிறோம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கே டைம் கொடுக்குறோன்னே வச்சுப்போம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வயசு இல்லை இருபத்தஞ்சி வருஷம் இல்லாட்டி ஒரு வருஷம் நிறைய வைதிக கர் கர்மம் வைதிக கர்மங்களை பண்ணுறோம் அப்புறம் அழகாக தியானம் பண்ணுறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் வேதாந்த விசாரம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கேட்க முடியாது நிதித்தியாசிரவண மனுனை நிதித்தியாசனம் பண்ணியாச்சுன்னா இருக்கிற போதே நம்ம இருக்கோங்கிற எண்ணமே இருக்காது ஏதோ பேருக்கு தான் இருக்கே தவிர தன்னுணர்வே இருக்காது ஒன்றும் பண்ண வேண்டியது சைஷவேபியஸ்த வித்யா நாம் எவ்வனே விஷயினாம் வார்த்தக்கிய முனிவருத்தினாம் யோகே நான்தே தனும் தியஜாம் இது வந்து காளிதாசர் ரகுவம்சத்தில் ரகுவம்சத்தினுடைய பெருமையை சொல்கிற ஸ்லோகங்களில் ஒன்று சின்ன வயசில் நல்லா படிப்பாங்களாம் ராமருடைய குலத்தில் பிறக்கிறவங்களாம் சின்ன வயசில் நல்லா படிப்பாங்களாம் நல்லா படு வேத சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணுவாங்களாம் அப்புறம் இளமையில் தர்மமா உலக சுகத்தை அனுபவிப்பாங்களாம் கர்மா பண்ணின்னு அர்த்தம் சும்மா சுகத்தை அனுபவிக்கிறான் தர்ம தர்ம காரியங்களை பண்ணி தர்மமான சுகங்களை அனுபவிப்பார்கள் வயசான காலத்தில் தியானம் பண்ணுவார்களாம் வார்த்தக்கே முனிவருத்தினாம் வயசான காலத்தில் என்ன பண்ணுறதுன்னா ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது சாஸ்திரம் படிக்கிறது இதெல்லாம் பண்ணுவார்களாம் கடைசி காலத்தில் உடம்புலேருந்து உயிரை பிரிச்சுக்கிற போது யோக சக்தியினால உடம்புலேருந்து உரி உயிரை பிரிச்சுக்குவாங்கணும் யோகே நாந்தே தனும் தியஜாம் சைஷவேபியஸ்த வித்யா நாம் எவ்வனே விஷயைஷினாம் வார்த்தக்கியே யோகே நான் தே தனும் இதெல்லாம் ஒரு பிரசங்க வசாத் இன்னொரு ஸ்லோகம் இருக்குது அதாவது இருபத்தஞ்சி வயசு நல்லா படிக்கணும் அப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் பணம் சம்பாதிக்கணும் அப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் புண்ணிய காரியங்களை பண்ணணுமா அப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் ரிலாக்ஸ் பண்ணு சரீரத்திலேருந்து ஜீவன் போகிற வரைக்கும் பொறுத்துன்று போயிடும் பிரதமே நார்ஜிதா வித்யா த்த்தீயே நார்ஜிதம் தனம் திருத்தீயே நார்ஜிதம் ததுர்த்தே கிம் கரிஷியதி எவன் முதல் இருபத்தி ஐந்து வருடங்கள் படிக்காமல் இருக்கிறானோ எவன் இரண்டாவது இருபத்தி ஐந்து வருடங்களில் பணம் சம்பாதிக்காமல் எவன் மூன்றாவது இருபத்தைந்து வருடங்கள் புண்ணியம் பண்ணாமல் இருக்கிறானோ அவன் கடைசி இருபத்தி ஐந்து என்ன செய்யப் போகிறான் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது ஆ இதெல்லாம் நம்ம பெரியவங்க வகுத்து கொடுத்துட்டாங்க பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சந்நியாசாசிரமம் அதுக்கப்புறம் ந புனர்ஜன்ம மறுபடியும் பிறப்பு கிடையாது ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைய வேண்டிதான் ஆக இந்த உபாசனையை பண்ணணும் பண்ணினா இன்னைக்கு ரெண்டு அர்த்தம் போட்டுக்கணும் இந்த சரீரத்திலேருந்து கிளம்பின உடனே அந்த லோகத்துக்கு போகலாமா அப்படி ஒன்று இல்லை இங்கேயே நம்ம நினைச்சா சங்கல்பாதேவ சமுத்தி அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அந்த பித்ர்லோக்கமோ மாத்ருலோக்கமோ லோகம்னா ஷரி ஷரீரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால பித்ர்லோக்கமோ மாத்ருலோக்கமோ ஸ்வசுர்லோகமோ சகி லோகமோ எந்த லோக்கமோ சாஸ்திரம் அவனுக்கு தெரிய தோன்றுகிறதோ கந்தமால்ய லோக்கமோ ஸ்திரீலோக்கமோ கீத வாதித்ராதி லோகமோ எதை விரும்புகிறானோ அது கிடைக்கும் அப்படி சொல்லியாச்சு இப்போ என்ன இந்த மந்திரத்தில் இப்போ என்ன பார்க்குறோம்னா இதுதான் சொன்னேன் மூணு சொன்னேன் உபாசனையை புகழ்கிறது உபாசிய தேவதையின் இலக்கணங்களை சொல்லுகிறது உபாசிய தேவதையின் பெருமையை சொல்லுகிறது ஆக இந்த மந்திரங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும் புறநோக்கிலிருந்து நம்மை விடுவித்து அகநோக்குடையவர்களாக ஆக்குகிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்றது இங்கே ஹோல் கேம்ப்ல என்ன சாரம்னா இதுதான் சாரம் அப்ப நாளைக்கே போயிடலாம்னு நினைக்காய் என்ன சாரம்னா நீங்க பகிர்முகத்தை விடுங்கள் அந்தர்முகமாக இருங்கள் நிறைய டைம் நிறைய நேரம் அந்தமுகமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் புறநோக்கை குறையுங்கள் அகநோக்கை வளருங்கள் என்பது அகநோக்கை வளரணும்னா அது ஒரு பிடிப்பு வேணும் நம்ம எதையாவது பிடிச்சின்னு தான் இருக்கும் ஒரு கையில் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை பிடிச்சின்னு தான் இருக்கும் ஆஹ் எப்படி சுவாமிகள் தண்டம் வச்சுட்டு அந்த காலத்தில் தண்டம் இப்போ செல்போன் இந்த கையில் செல்ஃபோன் இந்த கையில் லேப்டாப் நவீன சுவாமிகள் தண்ட கமண்டலு குண்டல தாரிணி தண்ட தண்ட கமண்டலு வச்சுருக்கோம் இருக்கட்டும் ஆக இந்த பாஹ்ய திருஷ்டியை விட்டு விளக்கணுங்கிறதுக்காக உபரிஷத்து பல கோணங்கள் இப்படி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா அப்படின்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லின்னு இருக்கு என்ன நம்ம என்ன பார்த்துருக்கோம் மந்த அதிகாரி வைராக்கியம் இருக்கு இருந்தாலும் இவனுக்கு வைராக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்போ கடைசியாக பார்த்த மந்திரம் என்ன சொல்லுகிறது முடிச்சுட்டோம் காலம்றேன் உள்ளத்தினுள்ளேயே நாம் விரும்பக்கூடியவைகளை பார்க்கலாம் என்றாலும் புறநோக்கோடு நாம் இருப்பதால் அதை பார்க்க முடியவில்லை அனர்த்த அபிதானம் அனர்த்த அபிதானம்னு சொன்னால் அனர்த்தம்னா பொய்னு அர்த்தம் அபிதானம்னா மூடி இருக்குன்னு அர்த்தம் பொய் மூடியிருக்குன்னு அர்த்தம் அந்திய மூடியிருக்கு அப்படின்னு அர்த்தம் பாஹ்யாக்கார விற்பி விஷயாகார விற்பி இந்த சம்ஸ்கிருதத்தில் சொல்ல முடியறது எனக்கு விஷயாக்கார விற்பி பாஹ்யாக்கார விற்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றிய எண்ணங்கள் அதுக்கு ஆத்தி புறத்தில் உள்ள பொருள்களை பற்றிய எண்ணங்கள் தான் இருக்கு நம்ம வந்து அது பொருளா இருக்கலாம் லேண்டா இருக்கலாம் அது மனிதர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நம்மோடு சேர்ந்து வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் நம்ம ஊரை சேர்ந்த ஜனங்களாக இருக்கலாம் ஜாதியா இருக்கலாம் என்ன வேணாம் வெளியில் இருக்கிறதையே நினச்சுட்டே இருக்கிறது அது அதுதான் அது ஒன்று பாஹ்யாக்கார விறத்தி அதுக்கு பேர் இன்னொரு பேர் விஷயாக்கார விறத்தி இந்த விஷயாக்காரத்திலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட மனசை திருப்ப முடியல தன்னை நோக்கி மனசை திருப்ப முடியல எப்பவுமே தன்னை பற்றி யோசிக்காமையே தன்னை பற்றி யோசிக்கிற சுயநலம் இல்லை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருவூலர் சொன்ன மாதிரி வெளியிலேயே மனசு போய் எக்ஸ்ட்ரா வட்டடா இருக்கான் ரெண்டு சொல்றார் அறியாமை புறநோக்கு உண்மையை உணராத தன்மை புறநோக்குடைய தன்மை உண்மையை உணர்ந்தால் புறநோக்கு குறையும் நாம விரும்புகிற ஆனந்தம் நம்மிடத்திலேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டால் நாம் ஆனந்தத்தை வெளியே தேட மாட்டோம் நம்மிடத்தில் இருக்கும் ஆனந்தத்தை அறியாமல் ஒரு அம்சம் இரண்டாவது அம்சம் அறியாததினால் நாம் புறத்தேயே இன்பத்தை தேடுவது என்பது இரண்டாவது அம்சம் அனிருத்த அபிதானாக தைத்திரியோபுரிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் வந்து ஓங்காரத்தை ஸ்துதி பண்றது எஸ் சந்த சாம விஸ்வரூப சந்தோபோத்யமூவ சமேந்திரோ மேதையா ஸ்ருணோத்து அந்த ஓங்கார ரூபமாக இருக்கிற பிரம்மன் இந்திரன் என்னை கிரகிக்கும் சக்தியிலும் அதை நிலைநிறுத்தும் சக்தியிலும் என்னை கொண்டு செலுத்தி பாதுகாக்கட்டும் சா இந்திரா மேதையா ஸ்பிருணோது பலயது அந்த ஓங்காரஸ்வரூபமாகிய ஓங்கார மந்திரத்தினால் ஜபிக்கப்படுகின்ற அதற்குரிய பொருளாக இருக்கின்ற இறைவன் எனக்கு நல்ல நினைவாற்றலையும் நன்கு புரிந்து ஆற்றலையும் அதை மறக்காமல் ஆற்றலையும் கொடுக்கட்டும் அப்படி வருது சமேந்திரோ மேதையா அமிரசிய தேவ தாரணோ பூயாசம் அமிர்தஸ்யாரணம் ஹே தேவ அமிருத்தம் நான் அமுதத்தை தரிப்பவனாக ஆவேனாக நான் இது வேறொரு விஷயத்துக்காக இதை எழுக்கிறேன் கொஞ்சம் சொல்றேன் இது என்னுடைய சரீரம் ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும் ஜிஹ்வா மே மதுமத்தமா வார்த்த எல்லாம் தேன் போன்று இனிக்கட்டும் கரணாகபியாம் பூரி விஸ்ருவம் காதுகளால் நான் நிறைய மகான்களிடம் நிறைய விஷயங்களை கேட்பேனாக ஆக பூரி விஸ்ரூவம் அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் இதை சொன்னேன் பிரம்மண கோஷோசி மேதயா பிஹித பிரம்மண ஓங்காரத்தை பார்த்து சொல்றார் ஹே ஓங்கார பிரணவஸ்வரூப பிரம்மணஹா கோஷஹா பிரம்மணத்தின் கோஷமாக இருக்கிறாய் பிரம்மஸ்வரூபம் உன்னுள் உரைந்திருக்கிறது பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதா சங்கராச்சாரியார் மேதையா பிஹிதாங்கிறதுக்கு லௌகிக பிரஜையா ஆட்சாதிதாங்கிறார் உலக விஷயங்களால் நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய் அதை தான் இங்கே சொல்றேன். அனுர்தாபி தானம் அனுர்தாபிதானாக வந்து இக்னரன்ஸ் அண்ட் எக்ஸ்டோவட்னஸ் அறியாமையும் புறநோ புற பார்வையும் அதனால் இந்த வகத்திலே இருக்கக்கூடிய சத்தியாகா காமாகா சத்திய காமன்னா இங்கே வந்து பிரம்மன் அர்த்தம் அந்த சத்தியகாமன் இந்த உள்ளுக்குள்ள நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் உள்ளத்தில் இருக்கிறார் ஆனால் நீ உலக விஷயங்களில் உழன்று அறியாமையால் உலக விஷயங்களை எண்ணி அதை உணராமல் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் தேஷாகும் சத்தியாகும் சதாம் அனிர்த்தம் அபிதானம் அந்த அகத்தில் இருக்கக்கூடிய திருமோ சொல்றது ஷாம் சாநா சதா அன்த்த அபிதானம் அந்த தமிழ் புஸ்தத்தை பார்த்துக்கோங்கோ ஆசுதோஷானந்தஸ்வமியோட வேணா பார்த்துக்கோங்கோம் சத்யநகம் சதாம் அனிர்த்தம் அபிதானம் யோயோஹியை பிரைத்தி யார் யார் இந்த உடலி இருந்த அசிய ஜன்த்தோ இயத்தி யெல்லாம் நமக்கு உறவினர்களோ யாரெல்லாம் நமக்கு வேண்டியவர்களோ அவர்களெல்லாம் இங்கிருந்து கிளம்பினார் கிளம்பினார்களே ஆனால் இறந்து போனார்களே ஆனால் அவர்களை இவனால் தரிசனம் செய்ய முடியாது தம் இக தரிசனாய ல ல லபபத்தே ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன பாடம் அப்படின்னு தோணும் இருக்கிறது அப்படி தான் சொல்ல முடியும் வேறு என்ன பண்ணுறது உபனிஷத்தோட ஸ்டைல் எப்படி அதாவது நீ உலக விஷயத்திலேயே உழண்டுட்டு இருந்தியானா உள்ளுக்குள்ளே கவனிக்காமல் உலக விஷயத்திலேயே உழண்டுட்டு இருந்தியானா நீ நினச்சதெல்லாம் நடக்காது திரும்பவும் அதை வேறு விதமாக சொல்கிறது நீ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறையோ அவங்கள பார்க்க முடியாது இப்போ நிறைய கேள்விப்படுறோம் தியாக பிரம்மம் தொண்ணூற்றி ஆறு கோட்டி ராமநாமா ஜபம் பண்ணி ராமச்சந்திரமூர்த்தியை நேரில் பார்த்தார் பிரத்யக்ஷமா பார்த்தார் அப்படின்னு இது விஸ்வாசமா நமக்கு நேரில் பார்த்தோமா தியாகராஜர் தியாக பிரம்மம் நேர்ல பார்த்தாருங்கிறது நமக்கு விசுவாசமா பிரத்யக்ஷமா விஸ்வாசம் கத காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க மீரா கிருஷ்ணனை பார்த்தார் துகாராம் நாம தேவ் இந்த பக்தர்கள்லாம் வந்து கடவுளை பார்த்தார்கள் பன்னெண்டு வருஷம் கிருஷ்ணன் வந்து சேவை பண்ணினான்ங்கிறான் வீட்டு மகாபக்த விஜயம் படித்து பார்த்தா அப்படிலாம் இருக்குது ஆனால் எல்லாராலேயும் அதை ஒத்துக்க முடியுமோ ஒத்துக்க முடியாது ஒத்திர என்ன நானும் மனமுருகி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்கு இன்னும் ராமன் காட்சி தரலையன்று ஒரு சுவாமி என்கிட்ட ரொம்ப அழுகிறார் ரொம்ப நான் பண்ணாத இல்லை நான் அதுக்கு மேலே ஜபம் பண்ணுறேன் மனமுருகி பண்ணுறேன் சுவாமி இன்னும் அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறாரே அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆனால் உண்மையை சொல்கிறார் அவருக்கு வந்து இதை வந்து அவருக்கு அதில் நம்பிக்கை இருக்குது ராமனை நான் தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையினால் அவர் ஜபம் பண்ணுறார் விடாமல் பண்ணுறார் நான் அவர் பண்ணினதுக்கு மேலேயே பண்ணிவிட்டேன்னே எனக்கு இன்னும் கிடைக்கலையே ஏங்குறார் நம்ம என்ன சொல்ல முடியும் அவருக்கு சமாதானம் கிடைக்கட்டும் நானும் பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு சொல்கிறார் எல்லாம் வாழ்த்துவேன் எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் நமக்கு அந்த தரிசனம் கிடைச்சதும் இல்லை கிடைக்கணுங்கிற ஆசையும் நமக்கும் இல்லை ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் டயத்தில் பகவான் வந்துட்டு போகிறதுங்கிறது அவரை நேரில் பார்க்கணுங்கிறது அது சொல்லப்போனால் தவிர ஒன்றுமே இல்லைங்கிறதான் நம்ம படிக்கிற பாடம் அவரை வந்து பிரத்யமா பார்க்கணும் அவர் இதுலயே வச்சுருக்காங்க கற்பனையிலே அந்த அவர் நிஜமாவே வருவார் அவ்வளவு திருடமா நம்புறாங்க அது யாருக்கோ சில பேருக்கு வந்திருக்குன்னு சொன்னதுனால என்ன பண்றது அவங்க வந்து ஆன்மீகத்திலையும் சம்சாரிகளாக இருக்கிறார்கள் எனக்கு இன்னும் கிடைக்கலையே இன்னும் கிடைக்கலையே போச்சு இந்த பிறவி போச்சு அடுத்த பிறவிலையாவது கிடைக்குமான்னு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட போய் அப்படிலாம் இல்லை நீங்களே தான் அந்த பிரம்மன் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் ராமர் நீங்கள் தான் கிருஷ்ணர் நீங்கள் தான் எல்லா சுவாமியும் அப்படி தான் சொல்லுகிறது சாஸ்திரம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புஸ்தகத்தை நான் நம்ப மாட்டேன் நான் அந்த புஸ்தகத்தை தான் நம்புவேன் அதைத்தான் நான் ஒத்துப்பேன் சரி அவங்க நல்லவர்கள் ரொம்ப நல்லவங்க நல்ல மனசு நல்லதெல்லாம் சொல்லணும் போகணுருக்கா மனசில் ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க அவருக்கு கிடைச்சது காட்சி இவங்களுக்கு கிடைச்சது காட்சி எனக்கு கிடைக்கலையே ரொம்ப ட்ரூத்ஃபுல் இருக்காங்க எதுக்கு சொல்லணும்னா இப்படிலாம் மந்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தரிசனாயின லபத்தை பண்ணினா தரிசனாய லபத்தை ஒரு பாவனை இப்படிலாம் என்ன பண்ணுறதுன்னா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி அதெல்லாம் நீ தான்ப்பான்னா என்னை ரொம்ப நல்லா ஏமாற்றிட்டீங்களே அப்படி தானே சொல்லத்தோடு நான் இதுக்காக வேண்டி எவ்வளவெல்லாம் விட்டேன்னு தெரியுமா எனக்கு எவ்வளவோ ரூவா வர வேண்டியிருந்தது அத்தனையும் விட்டுவிட்டு இதுக்காக வந்து உட்கார்ந்தேன் எனக்கு அப்படி இப்படின் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா யாரோ ஒரு சுவாமிகிட்டே போய் ஒருத்தன் போய் தன்னோட கஷ்டத்தை சொன்னால் அவருடனே கமண்டலத்தை எடுத்தார் அதுக்குழுந்து ஒரு பெரிய வயிறை கட்டி கொடுத்துட்டார் அவர்கிட்ட கமண்டலம் அவருக்கு வீடே கிடையாது அந்த சாமியாருக்கு கதை ஞாபகம் நான் அந்த சாமியார் பார்த்ததில்லை நான் புத்தகத்தில் படித்தது ஒரு சாமியார்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணால் நான் ரொம்ப வறுமையில் வாடுறேன் என்ன எனக்கு நல்ல செல்வம் வர்றதுக்கு அறிவு புரியுங்க சுவாமின்னு அவரை வச்சுருந்தா ஏதோ சொரக்காக கொடுக்கற மாதிரி ஒரு கமண்டெலாம் அதுக்குள்ளே கையை விட்டார் இவ்வளோ பெரிய வைர கட்டி வந்துடுச்சு கொடுத்துட்டார் அவன் கொண்டு அந்த வைரத்தை கொடுத்து அவன் பெரிய வைரத்தை விற்று அவன் பெரிய பணக்காரனாய் பெரிய இதெல்லாம் கட்டி விட்டான் அவனுக்கு திடீர்னு ஒன்று ஞாபகம் அது இந்த சாமியார் இவ்வளோ பெரிய வைரத்தை வச்சுன்னு சாதாரணமாக இருந்தார் அவர்கிட்ட இதை காட்டிலும் வேறு ஏதோ ஒன்று இருக்கப்போகத்தானே அவர் இதை வந்து விற்காம நம்மளுக்கு கொடுத்தார் அப்போ அவர்கிட்ட வேறு ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு பழைய தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போயிட்டான் ஓய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சுவாமி நீங்கள் வேறு ஏதோ வச்சிருக்க போய் தானே இதை கொடுத்தீங்க எனக்கு அது என்னதுன்னா அது அது என்னென்னு தெரியணுன்னா நீ ஓம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட வரணும் ஓ பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட வா அது என்னன்னு உனக்கு சொல்லித்தரேன் யோசிப்பானா மாட்டானா அதை விட்டுட்டு நீ என்ன மாதிரி எங்கள் கூடையே கொஞ்சம் நாளைக்கு சுற்றணும் நான் அங்கங்கே திரிவேன் மரத்தடியில் படுப்பேன் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன் நான் வந்து நான் கோயிலுக்கெல்லாம் போவேன் தியானம் பண்ணுவேன் நீ எங்கள் கூடையே கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஆறு மாதமாவது மினிமம் வரணும் அப்போ தான் நான் அதை சொல்லி தருவேன் அதுக்கு தயாரா அப்படின்னா நான் வீட்டில் அம்மாட்ட கேட்டு வரேன் வைரத்தை வாங்குகிறவோ கேட்டு வாங்குறேன்னு சொல்லிவிடாத அதுதான் இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஆச்சரியந்தான் இது நமக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு இந்த உலகத்தில் அவ்வளோ பிடிப்பு இருக்குது இருக்கட்டும் ஆக நல்ல பார்த்தே இந்த மந்திரத்தினுடைய தாற்பயம் என்ன அந்த இது மறைக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் இருக்கு இதில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக இது அறியாமையினாலும் உலக நோக்கினாலும் இந்த தகராகாசத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சத்தியாக காமாகான்ன ஞாபகம் இறைவன் இறைவன் மறைக்கப்பட்டிருக்கிறார் இறைவனை பற்றி அறியாமை உலக விஷயத்தில் ஆழ்ந்த நாட்டம் பழக்கம் அதனால் அதனால் இந்த உண்மை உணரப்படவில்லை அவனுக்கு எல்லாம் என்ன கிடைச்சாலும் திருப்தி ஏற்படாது அது மாத்திரமில்லை அவன் நினைச்சதெல்லாம் முழுக்க நடக்கவும் நடக்காது நடக்காது அதுதான் விஷயம் இதுலேருந்து தாத்பரியம் என்னன்னா கண்டிப்பாக நீ தியான இதை தெரிஞ்சுக்கணும் அதான் சொன்னால் இல்லையே அன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிஜாசி தவியம் விடாது அதையே நீ தேட வேண்டும் அதையே அறிய வேண்டும் அதையே நீ தியானிக்க வேண்டும் அதை சொல்கிறதுக்கு தான் இது அடுத்த மந்திரம் படிக்கலாம் அது ஜீவ் எச்சன் நே தந்த அத்தியை சத்த அனத்த பிதா திணியமேற்ற உச்சர விந்தேமே சா பிர அரமலோக்கம் நந்தி அனி பிரத்தூ அாசியேஜீவா எச்சன் न लभते நபத்தை தந்த அைத்தே சத்தி திணியம் நேற்ற உப்பரந்த விந்தேயுமே சர்வா பிரியம் ப்ரமலோக்கம் நந்தி அனி பிரத்தூ மேலும்னா இந்த அன்வயம் பண்ணுறது ரொம்ப கடினம் நீங்கள் வந்து இந்த அன்வயத்துக்கு நான் அன்வயத்தை சொல்லினால் ரொம்ப டைம் ஆகும்னு பார்க்குறேன் அது மாத்திரம் இல்லை அது நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அதனுடைய விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன் மனசில் வாங்கிக்கோங்கோ ஆசுதோஷானந்த சுவாமிகளுடைய அந்த பதவுரை தெளிவாக இருக்குது ஆகையினாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் இதையும் சேத் கேட்டாதான் அது புரியும் அதனால ரெண்டையும் நினைச்சி பார்த்துக்கோங்கோ விஷயத்தை சொல்லிவிடுறேன் அத மேலும் அசிய அவனுடைய அவனுடைய இல்லது இவனுடைய அசிய மனுஷ இந்த மனிதனுடைய இந்த மனிதன் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினுடைய அப்படி போடணும் இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினுடைய நான் ஒரு உயிர் இந்த உடம்புக்குள்ள நான் ஒரு உயிர் இருக்கேன் என்னை சார்ந்து நிறைய பேரை பார்க்கிறேன் உங்களை பார்க்கிறேன் அத்தனை உடல்கள் அத்தனை உடம்புக்குள்ளே உயிர்கள் இருக்கு உடல்கள் பல உள்ளங்கள் பல உயிர்கள் பல உடலின் உள்ளம் உள்ளத்தினுள் உயிர் இருக்கிறது உயிர் தான் உள்ளத்தையும் உடலையும் உடையதாக இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் இந்த உயிர் இருக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டால் தான் உயிர் இருக்கிறது நான் என்னால் எனக்கு தெரியலன்னா நாஸ்திகன் தான் உயிர் இருக்குங்கிறத ஒத்துக்கணும் உயிர் இருக்குது அப்படிங்கிறது பிரமாணம் தூக்கம்தான் தூங்குற போது நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு நினைக்க முடியாது நான் இருக்கேன்னு பேச முடியாது நான் இல்லாமல் திரும்பவும் இந்த உடம்பில் வர முடியுமா ஆகையினால் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறத மறந்துடக்கூடாது ஆக உயிருக்கு இந்த உயிருக்கு நிறைய தொடர்புடைய உயிர்கள்லாம் இருக்குது நிறைய உடல்கள் அந்த உடலில் இருக்கிற உயிர்கள் உயிராகிய எண்ணையும் நான் பார்க்க முடியாது நான் உயிராக இருக்கிறேன் நான் அத்வைத்த வேதாந்தத்துக்குள்ளே நுழையலை இதெல்லாம் துவைத்த வேதாந்தம் துவைத்த சித்தாந்தம் உடம்புக்குள்ளே நான் உயிராக இருக்கேன் நிறைய உடம்பை பார்க்குறேன் ஒரு ஒரு உயிர் இருக்குது உயிர் போயிடுத்துனா அது பிணமாயிடும் ஆக உயிர்கள் எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்குது ஆக ஏதாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடலிலே இருக்கக்கூடிய உயிர்கள் உடலை விட்டு போன உயிர்கள் உடலை விட்டு போன உயிர்கள் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் ஏ ஜீவாகா ஜீவர்கள் ஏச்ச பிரேதாகா பிரேத்தாகனா உடலை விட்டு கிளம்பியவர்கள் அர்த்தம் உடலை விட்டு கிளம்பினவர்கள் எச்ச அந்நிய வேற எதை நினைச்சாலும் கந்த மல்யம்லாம் வேற எதை நினைச்சாலும் இச்சன்னு ந லபத்தே சர்வம் மனிதர்கள் இந்த ஜீவன் இந்த வாழ்க்கையில் என்னத்தையும்லாமோ யாரையாவது பார்க்கணும்னு நினைக்கிறான் உயிரோடு இருக்கிறவங்களையும் பார்க்கணும்னு நினைக்கிறான் செத்து போனவங்களையும் பார்க்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோமேன் எனக்கு எங்கள் அம்மாவை ஒரு தடம் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னு நான் வச்சுக்கோமே எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது நான் நினச்சேன்னா நான் இந்த உபாசனை பண்ணினால் எங்கள் அம்மாவை நான் பார்க்க முடியும் இறந்து போயிட்டாங்க எப்போவோ பார்க்கணுன்னா பார்க்க முடியும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது ஆனால் இந்த உபாசனை பண்ணலைன்னா நீ பார்க்க முடியாது அப்போ ஃபோக்கஸ் எதில் இருக்கு உபாசனை பண்ணணுங்கிறதுல தான் ஃபோக்கஸ் ஆனால் மனசில் இப்படி தோன்றும் திடீர்னு இமோஷன் ஆகிடுறோம் எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்கனை பயப்படாதிங்க உங்களுக்கு அப்படின்னா ஒரு எண்ணம் இருக்கா சுவாமின்னு கேட்காதிங்க நினைக்கிறேன்னு வச்சோங்களேன் அம்மா இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சோம் அம்மா இல்லையே அப்பா இல்லையே அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை தெரிவாங்களாம் தெரிவாங்க ஒரு ஒரு செகண்டாவது வந்துட்டு போவாங்களா ஏதோ அவங்கள நேரில் பார்த்த ஒரு நிறைவு ஏற்படக்கூடும் ஏற்படலாம் ஏன்னா இந்த மனசுக்கு பெரிய சக்தியெலாம் இருக்குங்கிறாங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு யுகத்தில் இருந்து நடந்ததை கூட பார்க்க முடியுமா இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன் யோகி பிரத்யக்ஷம்னு சொன்னேன் இல்லையா நீ பார்த்தீங்கன்னா வேதங்களில் நிறைய இப்படி வருது நிறைய மந்திரங்கள்லாம் வருது சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் இந்த சூரியன் ஒன்று தான் நினைச்சியா அப்படிங்கிறார் வேதத்தில் ஒரு மந்திரம் வருது நிறைய மந்திரம் அந்த மந்திரம் கரெக்டா ஞாபகத்துக்கு ஒரு மந்திரம் ஞாபகம் எண்ணற்ற சூரியன்கள் இருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு வைஷம்பாயனர்கிறவர் சொல்றார் சப்த கர்ணச்சப்ளாட்சி ஆனுஷ்ரவிக்கேவன கஷ்யபயிதி உபௌவே தயித்தே மகிஷே குமிவ மகாமேருங் அப்பியமேதூரியமலம் பரிவர்த்தமானம் ஏகஞ்சாஜம் விரப்படல பத்தாஹே தின்பி தித்தபா ரிஷிகளெல்லாம் தாங்கள் பாத்தியமேதூரியமண்டம் பரிவர்த்தமான சூரிய மண்டலத்தினுடைய தன்மையை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ரிஷி சொல்றார் அபசியம் அகம் ஏதத் சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் அது மாறுறத நான் பார்த்தேங்கிற இதெல்லாம் யோகி பிரத்யக்ஷம் எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன்லாம் சொல்றாங்க சில பேர் பார்த்தா ஃபேஸ் ரீடிங்றாங்க பார்த்த உடனே சொல்லிடுறாங்க இல்லையா உன் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் நீ இப்படி இருந்திருப்பியே அப்படின்பான் எப்படி உங்களுக்கு தெரியும்னா அது எனக்கு தெரியும் அப்புறம் நீ இப்படி இருக்க பொறேம்பான் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க இதுனா எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க தத்துவமசின்னா அவ்வளோதான் தூக்கம் வந்துடும் எல்லாம் வந்து மனுஷத்தில் இருக்கிறதுனால நானும் சொல்லி நான் எல்லாம் அந்த சக்தியெல்லாம் இருக்குது ஆனால் எதாக இருந்தாலும் சரி எல்லாம் லிமிட்டட் தான் நீங்கள் எத்தனை தூரம் போனாலும் சரி எல்லாம் பரிச்சி காலத்தேஷா வரிச்சி நூ பூர்ணம் அது தெரிஞ்சுக்கணும் ஆ ஜீவா ஏச்சே எச்ச அந்நியச்சத்து வேறே என்னவாயிருந்தாலும் சர்வத்தை அது அடையறது இல்லை அதை அடையறதில்லை தந்தே திடீர்னு சொல்றார் இங்கே போனா தெரிஞ்சு அடையலாம் இங்கே சென்றால் அதை அடையலாம் எங்கே சென்றால் அதை அடையலாம் இந்த அகத்தினுள் இருக்கும் ஆகாசத்தை ஆகாசத்தை அறிந்தால் அதை அடையலாம் அத்திர கத்வா விந்ததே திரும்ப திரும்ப அதை போக்கஸ் பண்றது நீ இந்த ஹிருதயத்தில் தஹராகாசத்துல பிரம்மனை தியானம் பண்ணினா அதை அடையலாம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் உயிரோடு இருக்கிறவனையும் பார்க்கலாம் செத்து போனவனையும் பார்க்கலாம் அப்புறம் வேறு என்ன நினைக்கிறியோ உன் மனசில் என்ன தோன்றதோ எம் எம் காமம் மனசா சம்விபாத்தி இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி மந்திரத்தில் என்ன பார்த்தோம் எம் எமந்தம் அபிகாமோ பவதி பத்தாவது மந்திரம் இதுக்கு முதல்ல எம் காமம் காமயத்தை சோசிய சங்கல்பாதே எந்த அந்தம்னா விஷயம்னு அர்த்தம் எதைதை நீ விரும்புறியோ அதை கிடைக்கும் அப்படின்னார் ஆகவே இந்தத்தை அத்தகைய அஸ்ய ஏத்தே சத்தியாகாமஹா அனுர்தாபிதானாக திரும்பவும் சொல்கிறார் இங்கேயே இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது அறியாமையினாலும் உலக கவர்ச்சியினாலும் இந்த உண்மை மறைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது கவனிச்சா அது இருக்குன்னு தெரியுமே இதை கவனிக்க மாட்டேங்கிறியேப்பா பராக்கு பார்க்குறியேப்பா உன்னை கவனிக்க மாட்டேங்கிறியே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அது நேரம் ஆத்ம கியானம் சொல்லாம தனக்குள்ள தனக்குள்ளேன்னு பேசிட்டே இருக்கு உள்ள பார்க்க மாட்டேங்கிறியே வெளியே பார்க்க பார்த்துட்டு இருக்கியே உன்னை பார்க்கலு சொல்ல உனக்குள்ள பார்க்கலையே உனக்கு வெளியிலேயே பார்க்கிறையேப்பா உனக்குள்ள பாரு உனக்குள்ள பாரு வெளியில பார்க்காதே தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தானிருந்தானே ஆ தன்னை தெரிஞ்சுக்கணும் இங்கே தன்னை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலை தனக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லின்னு போகிறது ஏன்னா இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒன்று ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும் நமக்கு எதாவது ஆப்ஜெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்று கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணணும் இல்லாட்டி கண்ணை திறந்துன்னு பார்த்துட்டு இருந்தாலும் கற்பனை பண்ணணும் வேறு மனோரதம்னு பேர் மனோரதம்னா என்ன மனசில் எப்போ பார்த்தாலும் எதா இமேஜின் பண்ணிகிட்டே இருக்குது அது அப்படி வரும் இந்த ரூபாயை பேங்கில் போட்டால் அவ்வளோ வரும் அதை போட்டு அவ்வளோ வரும் அப்புறம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இமேஜினேஷன் ட்ரீம் அப்படிங்கிறாங்க இல்லையா கனவு காணும் கனவு காணுங்கள் வெறுமன கனவு இல்லை நடக்கப்போறதா நடக்கணும் அந்த கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இளைஞர்களே இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இங்கேயும் சொல்கிறது அது நினைவுங்கப்பா அப்புறம் இன்னும் அழகாக சொல்கிறார் இது ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு ஆக இந்த மந்திரம் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கிறதுனால நானும் சொல்ல வேண்டியிருக்கு ரிப்பீட்டேஷன் தான் ஜாஸ்தி அரைச்ச மாதையே அரைக்கிறது அப்படி தான் இருக்கும் ஆனால் என்னென்னா திரும்ப திரும்ப அதையே கவனிக்கும்படி செய்கிறது வேறு ஒன்றும் இல்லை சீரியலை விடவா நாம் அரைக்கிறோம் எல்லாமே இதே சீரியல் தான் அது என்னவாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியறதில்லை இப்போ எதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா தான் க்ளாஸுக்கு யூஸாக இருக்கும் ஏன்னால் வீட்டில் நிறைய பேர் பார்க்குறாங்க சில பேருக்கு இப்போலாம் நம்ம குரூப்பில் நிறைய பேர் பார்க்கறது இல்லைங்கிறாங்க அதனால் நமக்கும் தெரிய மாட்டேங்கிறது சுவாமி உங்களுக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கும் தெரிய மாட்டேங்கிறது அதனால் அது ரெலவெண்ட்டாகவும் இருக்கிறது இல்லை நம்ம நியூஸ் தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு சொன்னால் கூட நீங்கள் இதெல்லாமோ படித்து தெரிஞ்சு வச்சுன்னு கிளாஸில் சொல்கிறீங்க அது கூட நாங்கள் பார்க்குறதில்ல அப்படிங்கிறாங்க சிஷ்யர்கள் விருத்தி ஆயிட்டாங்க குரு இப்படி உக்காந்துருக்கார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது அர்த்தம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் இந்த இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க சொல்றாரு ஹிரண்ய நிதி நிஹிதம் அக்ஷயத்த உபரியுபரி சஞ்சரந்தேயு ஏவமே இமாசர்வாக பிரஜா அஹர் அஹர் ஏதம் பிரம்மலோகம் ந விந்தி அனிரேனிகி பிரத்யூடாக என்ன சொல்றார் ஒரு உதாரணம் சொல்றார் ஹிரண்ய நிதி என்னதுன்னா பொன்புதையல் ஹிரண்ய நிதினா பொன் புதையல் இப்போ ஒரு சாமியார் சொன்னார்ல ஒரு கோட்டைக்குள்ள இருக்குன்னாங்க தெரியுமா ஏதோ ஒரு சாமியார் எங்கேயோ சொன்னார் ராஜஸ்தானா எங்கேயோ சொல்லிட்டார் யூபி சாமியார் சொன்னார்ன்ன உடனே கவர்மெண்ட்டே தோண்டி கடைசியில் ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க அப்புறம் வந்து இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முடியாது திண்டுக்கல் பக்கத்தில் எங்கேயோ பூமியை தோண்டி க தங்க காசாக கிடச்சிருக்கு இவன் பங்கு போட்டது எவனோ அவுட் பண்ணிவிட்டான் லீக் அவுட் பண்ணிட்டான் அப்புறம் வந்து கவர்மெண்ட்டு போய் பிடிஞ்சிடுது எல்லாத்தையும் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் இறந்தால் அவங்களுடைய சாமான்களெல்லாம் அதில் போட்டுருவாங்க எல்லாத்தையும் போட்டுருவாங்க அவங்க யூஸ் பண்ண கோல்டு வெள்ளி எல்லாத்தையும் பூமிக்குள்ளே போட்டு அவங்க புதைக்கிற போது புதைச்சு அதுக்கு கோயிலை கட்டிவிடுவாங்க அதுதான் இப்போ எல்லாம் சில கோயில்களெல்லாம் வேலை செய்கிற போது அஸ்திவாரம் தோணினாங்கன்னா அது அங்கே இருக்கும் ஒரு மூலையில் இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க பாருங்கள் நமக்கு சம்ஸ்காரம் அவ்வளோ பலமாக இருக்குது அது பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் இது மாதிரி பொற்புதையல் பொன் புதையல் ஹிரண்யன்னா என்ன ஸ்வர்ணம் தங்கம் நிதினா என்ன அர்த்தம் பொக்கிஷம் ஹிரண்ய நிதி அக்ஷேத்ரக்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமிக்கடியில் செல்வம் நிறைய இருக்குது பூமிக்கடியில் செல்வம் நிறைய இருக்குது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கட்டபொம்மனுடைய பேரனோட பேரனோட பேரன் இருக்கான் இப்போ அதே ஊரில் இருக்கான் அவனுக்கு ஒரு வேலையும் இல்லையான் தோட்ட வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறான் எங்கேயாவது அவங்க செ எதாவது செல்வம் உள்ளே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோ தெரியலேன்னு வச்சுக்கோ எல்லாம் பூமிக்குள்ளே எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு எப்படி தெரியும் ஆனால் இப்போ சேட்டலைட் எல்லாம் படம் பிடிக்கிறது எங்கெங்கே என்ன இருக்குன்னெலாம் சொல்கிறது தான் அதெல்லாமே சீக்கிரட்டாக காப்பாற்றுறாங்கங்கிறாங்க நிறைய வைர சுரங்கங்களே இருக்கான் நிறைய சொல்கிறாங்க ஆ இரண்ய நிதினு சொன்னால் நிதினால் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் முழுக்க நிதியாக தான் இருக்குது ஒரே நிதி தான் ஃபேமிலியே நிதி மயமாக இருக்கு ஆகையினால நிதி ஹிரண்ய நிதி அப்படி ஒரு பேர் சொன்னால் கூட வச்சுருவாங்க அவங்க ஹிரண்ய நிதினு இருக்குது மந்திரத்தில் அப்படின்னு சொன்னால் வச்சுருவாங்க ஹிரண்ய நிதி அந்த ஹிரண்ய நிதி என்னென்னா பூமி கடியில் இருக்குது ஆனால் அது தெரியாமல் இவன் பிச்சை எடுத்துட்டுருக்கான் வெளியில எல்லாம் போய் பிச்சை எடுத்து அந்த சொத்துக்கு மேலேயே உட்காந்துருக்காங்க இந்த பூமி கடியில் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி அந்த இதெல்லாம் இருக்குது தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா காலத்தில் புதச்சி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் பேங்கே கிடையாது இதுதானே எப்படி புதைச்சி வைக்கிறது அதுக்கு ஒரு எடையாக அடையாளம் வைக்கிறது அதை வச்சா சினிமாலாம் வந்திருக்கேன் மூன்று எழுத்து இல்லையா ஆ அப்படி ஒரு சினிமா வந்தது நான் எல்லாம் ஞான் வச்சிருக்கேன் ஹிரண்ய நிதியை வச்சிக்கிண்டு இந்த சினிமாவுக்கு போயிட்டோம் ஹிரண்ய நிதியும் அக்ஷேத் பூமிக்கடியில இருக்கிற அந்த செல்வத்தை அறியாமல் அக்ஷேத்ரக் உபரியுபரி சஞ்சரந்தே சஞ்சரிக்கிறாங்களா உபரியுபரி சஞ்சரந்த அதை அடைய முடியாது பூமி கடியில செல்வம் இருக்கு எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் எங்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் அது அங்கே இருக்கட்டும்னுட்டேன் இந்த கட்டிடக்கு இல்லையா இப்போ சொல்றேன் பாருங்க உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும் எங்கிட்ட வந்து அவர் ஏதோ அவர் அருள் வாக்கு சொல்கிறவர் அருள் வாக்கு சொல்கிற ஒருத்தர் சொன்னாங்க இந்த இந்த பிரம்ம வித்யா குட்டியிருக்கு அடியில் மாபெரும் புதையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அங்கேயே இருக்கட்டும் இந்த மாதிரி சொன்னால் என்ன என்ன பிரமாணம் எந்த ஆதாரத்தில் இதெல்லாம் எடுக்கிறது இப்போ வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கிளாஸ் அவுட்டு இருக்குன்னு நிஜமாக சொன்னாங்க இப்போ இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே மூணுலேயே சொல்லிட்டாங்க இதுக்குள்ளே இருக்குது அவர் ஏதோ சொல்கிறவரான் அப்படி சொல்கிறவரை இங்கே வந்து பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தவுடனே சுவாமியை கும்பிட்டவுடனே இங்கே அடியில் இருக்குது சுவாமியை எடுங்க அப்படின்னு எனக்கு தட்சிணாமூர்த்தி இருந்தால் போகும் அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் எடுக்க மாட்டோம் அதுக்கெல்லாம் வேற ஆளாக பாருங்கிட்டேன் ஹிரண்ய நிதி மந்திரம் நீங்கள் ஒன்றும் போட்டு பாருங்க ஹிரண்ய நிதி அக்ஷயத்திரா உபரியுபரி சஞ்சரந்தேயு அதை அடைவதில்லை ஏவமேவ அழகா சொல்கிறார் ஏவமேவ எப்படி தனக்குள்ள அதாவது பூமிக்குள்ள ஒரு செல்வம் இருந்தும் அந்த செல்வத்து மேலே நடந்துகிட்டே இருந்தா கூட அந்த செல்வம் கீழே இருக்குங்கிறது எப்படி தெரியலையோ தெரியலையோ அதாவது தெரியாட்டி போயிட்டு என்ன சொல்கிறார் அதே மாதிரி இது தனக்குள்ளேயே இந்த அரிய செல்வம் இருந்தும் தனக்குள் தேடாமல் அதோடையே இருந்துட்டு அதுக்கு மேலேயே வாழ்ந்துட்டுருக்கான் ஆனால் அதை அறிய மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஏவமேவ இமா சர்வாக பிரஜாக இவ்வாறே யதா ததா போட்டுக்கணும் ஏவமேவ இமா சர்வாக பிரஜா இந்த ஜனங்களெல்லாம் அகர் அஹர் தினந்தோறும் தூங்க போகிற போது இந்த ஆகாசத்தில் தான் ஒடுங்குறோமா நான் உறங்கும் பொழுது இந்த தகராகாசத்தில் தான் ஒடுங்கிறேன் அகரகா கச்சந்தியா அகரகான்னு அர்த்தம் நாள்தோறும்னு அர்த்தம் நாள்தோறும் இரவில் உறங்க போகிற போதுன்னு அர்த்தம் நீங்கள் எப்பெல்லாம் உறங்க போகிறோமோன்னு போட்டுங்க எப்பொழுதெல்லாம் உறங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் அப்பொழுதெல்லாம் ஏதம் பிரம்மலோக்கம் ந விந்தந்தி தினம் போயிட்டு இருந்தா கூட நம்ம தினம் உறங்குறோம் உறங்குற போது நாம் எங்கே இருக்கோங்கிறதை யாருமே யோசிக்கிறது இல்லையா உறங்கும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை எவரும் சிந்திப்பதே இல்லை எவரும் சிந்திப்பதே இல்லை உறங்கும்போது நாம் எல்லோரும் இந்த தஹராக்காசத்தில் தான் இருக்கிறோம் ஏதம் பிரம்மலோகம் ந விந்தி ஏத்தம் பிரம்மலோகம்னா என்ன அர்த்தம் இந்த இறைவனை பிரம்மைவ லோகா பிரம்மலோகா இறைவனிடத்துல தான் ஒடுங்குறோம் இறைவனிடத்துலேருந்து பிரியறோம் இந்த நீங்க பார்த்துருப்பீங்களே ஏதாவது இந்த பறவைகளாக இருக்கட்டும் குரங்கா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் அம்மா கூடவே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூ பண்ணும் போயிட்டு அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும் அம்மா எங்கேயோ ஓடினா ஓடி வந்துடும் ஓடி ஓடி போகும் வரும் அது மாதிரி இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறது தான் பிரம்மன்கிட்ட தினமும் போயிட்டு போய்ட்டு வர்றதான் பிரம்மத்துக்கிட்ட போய்ட்டு போயிட்டு வர்றது ஆனால் நம்ம தினமும் பிரம்மத்துக்கிட்டே போயிட்டு வர்றோங்கிறது தெரியறதே இல்லையா தெரியவே மாட்டேங்கிறோம் அது யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஏத்தம் பிரம்மலோகம் இது பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க பிரம்மலோகம் எங்கேயோ இல்லை அதுதான் பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மலோகத்துக்கு போகிறோம் பிரம்மலோகத்திற்கு எதற்காக செல்லுகிறீர்கள் நான் பிரம்மலோகத்திற்கு செல்வதற்காக பிரம்மலோகத்திற்கு போகிறோம் பிரம்மலோகம் என்பது ஒரு ஹால் அந்த ஹாலில் வகுப்புக்கு போகிறோம் அங்கே வேதாந்த பாடம் நடப்பதும் பிரம்மலோகம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கு சென்றவுடன் பொங்கலும் வடையும் செய்கின்ற வேலையால் நாங்கள் நிஜமாகவே பிரம்மலோகத்திற்கு சென்று திரும்புகிறோம் பிரம்மலோகம் தி ஏ படுக்கிற போதே கவலையோடு நாளைக்கு புழப்ப எப்படி ஓட்டுறது இன்னைக்கு புழப்ப ஒரு மாதிரி சமாளிச்சாச்சு நாளைக்கு புழப்பை எப்படி ஓட்டப்போமோ தெரியல நாளைக்கு காலமிரி எழுந்தாலும் இந்த ஏழரை சனி வேலை நினைக்கிறேன் தூங்குற போது ஏழரை சனி வேலை செய்யாமல் இருந்தால் போறும் ஏழரை சனி பிடித்தவர்களுக்கு தூக்கம் வருமா வராத துக்கத்தோடு தூக்கம் வரும் எல்லாருக்கும் தூக்கம் வரும் ஆனால் என்னென்னா அதிலேயே மனசெல்லாம் அதில் செலுத்தி இருக்கோம் ஏத்தம் பிரம்மலோக்கம் ந விந்தி தினோ இதை அனுபவிச்சும் அனுபவித்தும் அறியாதவனாக தான் இங்கே விஷயம் அனுபவித்தும் அறியாதவனாக இருக்கிறான் செல்வம் இருந்தும் ஏழையாக இருக்கிறான் அதை போல இதை அனுபவித்தும் அறியாதவனாய் இருக்கிறான் இங்க அறியாமதான் அனுபவம் பிரச்சனை இல்லை அறியாமதான் பிரச்சனை அறியாதவனாக இருக்கிறான் ஏன்னா எப்ப அதையே லௌகிக்க விஷயங்களையே நினைக்கிறதுனால அனுர்தேனகி பிரத்யூடாக பிரத்யூடாகனா சங்கராச்சாரசுரர் ஹிருதாக கொல்லப்பட்டார்கள் ஸ்வரூபாதவித்தியாதி தோஷை பகிர் அபகிருஷ்டா இத்தர்த்த தன்னுடைய பேரின்பத்திலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டவர்கள் போல ஆகிறார்கள் பேரின்பமான தன்னுடைய வடிவத்திலிருந்து அவர்கள் விலகியவர்கள் போல ஆகிறார்கள் அது கஷ்டமிதம் வர்த்தக ஜந்தூனாம் எத்து சுவாய்த்தமே ந லயத்தை இத்தி அபிப்பிராயா சங்கரருடைய பாஷை நான் முழுக்க படிக்கிறது இல்லை என்ன சொல்றார் என்ன கஷ்டம் பாருப்பா ஆனந்த மூர்த்தியா இருந்துண்டும் துக்கப்படுறானே அவன் ஆனந்தம்னு அவனுக்கு புரிய மாட்டேங்கிறதே என்ன கஷ்டம் இது நான் அதுவாயிருந்தும் அன்னைக்கு அந்த பாட்டுக்கு நான் அர்த்தம் சொல்லி முடிக்கல நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் இது மௌன குரு வருது குருவை பார்த்து சொல்றார் நான் பிரம்மமாகறத்துக்கு நீங்கள் பண்ணின உபதேசம் இருக்கு பாருங்கோ ரொம்ப அத்தம் அப்படிங்கிறார் நான் அதுவாய் இருக்க நான் அந்த மெய்ப்பொருளாய் இருக்கும்படி எனக்கு நீங்கள் செய்த உபதேசம் இருக்கிறதே அது வியப்புக்குரியது ஆச்சரியவத் பசதி கஷ்டி தேனம் ஆச்சரியவத் பதத்தி ததைவச்சாநியகா ஆச்சரியோ வக்தா குசலோசிய லப்தா அத அப்படியே தாய்மான் ஒரு நான் அதுவாக இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று காண் நான் ரொம்ப நாளாக இது மாயைக்குன்னு சொல்லிவிட்டாங்க முதல்ல எனக்கு நான் அப்படியே நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது எனக்கு அது புரிஞ்சுது குரு சொல்கிறார் இது மௌன குரு வணக்கத்தில் வருது நான் அதுவாக இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று மாயை பார்த்து மாயை பார்த்து சொல்கிறது ஏ மாயையே நான் அதுவாக இருக்கும்போது நீ என்னை வடிவம் உடையவனா என்னை காட்டுறையே நீ பண்ணுற வேடிக்கை நல்லா தான் இருக்கு அப்படின்னு மாயையை பார்த்து சொல்கிறதா நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு இந்த உள்ளார்ந்த அர்த்தம் பார்க்கும்போது குருவை பார்த்து சொல்கிறார் குருநாதா எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணினீர்கள் அந்த உபதேசம் பண்ண உடனே எனக்கு தனித்தன் தன்னுணர்வு போய்விட்டது தனித்தன்மை போய்விட்டது என்னை நான் மெய்ப்பொருளாக உணர்ந்தேன் அப்படி நான் உணர்வதற்கு நீங்கள் எனக்கு செய்த உபதேசம் இருக்கிறதே அது மிகவும் வியப்புக்குரியது நான் அதுவாயிருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று அதனால இங்க உபநிஷத்தை என்ன பண்றது சங்கராஜர் சொல்றார் இவ்வளவு பெரிய செல்வம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே ஒரு காலத்தில் உடம்பில் தமோ குணம் குறையறதுக்காக நம்ம கேத்திரங்கள்லாம் போகலாம் ஆனாலும் கூட வயசாயிடுத்துன்னா யாத்திரைகள் எல்லாம் குறைச்சு கொண்டு நம்ம உள்ளத்துக்குள்ளே இதை உண்மையை உடர்ந்து இந்த சரீரத்திலேருந்து காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறு இதுலேருந்து விடுபடுறதுக்கு முன்னால் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும் நான் வாழ்கிறதும் சந்தோஷம் இதிலேருந்து பிரியறதுக்கு ரெடியாக இருக்கேன் சித்பவான் சுவாமி சொன்னார் எனக்கு டெய்லி போனஸ் டே நான் இதிலேருந்து நான் எப்போ வேணாலும் தயாராக இருக்கேன் அவர் தான் வரமாட்டேங்கிறார் அப்படின்னார் அவர் எப்போ வரணுமோ வரட்டுன்னார் யார் யமதர்மராஜா நான் இதிலேருந்து கிளம்ப தயாராகிட்டேன் சொன்னதெல்லாம் நான் கேட்டது இந்த காதால் கேட்டேன் அவர் சொல்கிறத இந்த ரெண்டு காதாலையும் கேட்டிருக்கேன் நான் தயாராகிட்டேன் நான் ரெடி அவர் எப்போ வராரோ அது வரைக்கும் நான் பொறுத்திருக்க தயார் அது வரைக்கும் என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்க தயார் யார் சொல்லுவோம் அப்படி என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்கத் தயார் பிராரப்தாய சமர்ப்பித்தம் ஸ்வப்புகு பிராரப்தத்துக்கு என்னுடைய சரீரத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள அதெல்லாம் தான் மகான்களுடைய இயல்பு நமக்கு குறிக்கோள் ஆதிசங்கர் அப்படி தான் சொல்கிறார் யானி முக்தச லக்ஷணானி தானி முகோ சாதனானி முக்தி அடைந்தவனுக்கு எது இலக்கணமோ அது முக்தி அடைய விரும்புபவனுக்கு சாதனங்கள் ஸ்தித பிரஜ லட்சணத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்கார் யானி முக்தசிய லட்சணானி தானி முமுக்ஷோ சாதனானி யானி ஸ்தித பிரஜிய லக்ஷணானி தானி முமுக்ஷோஹோ சாதனானி ஆக சங்கராச்சாரியர் வந்து என்ன பண்றார் என்ன பெரியவங்கள்லாம் மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்றார் தாய்மானவர் சொல்றார் இல்லையா உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாக்கார போகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி ஏக உருவாய்க் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புஷிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரே ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தச புத்திராக ஆயே தாமி திவ்யானி தஸ்து மகான் கூவி கூவி அழைக்கிறாங்க சேரவாரும் ஜெகத்தீரே சேரவாரும் ஜெகத்தியர் எல்லோரும் வாருங்கள் ஆனால் எல்லோரும் என்ன சுவாமி உங்களுக்கு நேரம் உங்களுக்கு டயம் நிறைய இருக்கு எப்படி பாருங்கள் உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு அதனால நீங்கள் அதில் பொழுத போக்குங்கோ எங்களுக்கு டயமே இல்லை அதனால் நாங்கள் இதில் பொழுது கழிக்கிறோம் நான் சொல்லலை பர்தகரை சொல்லிவிட்டார் இந்த ஜனங்களெல்லாம் பைத்தியம் பிடிச்சி அதாவது உலக உலக வாழ்க்கை உண்மைங்கிற எண்ணத்துல மயங்கி போய் பைத்தியம் பிடிச்சு அலைகிறாங்கிட்டார் கல்லு குடிச்சிருக்காங்க என்ன கல்லுன்னா பெரியவங்க சொன்னா கேட்கக்கூடாதுங்கிற கள்ள குடிச்சிருக்காங்களாம் மகான்கள் சொன்னா அதை காதல போட்டுக்க கூடாதுங்கிற ஒரு குணமாகிய கல்லை பருகி இருக்கிறார்கள் அதனால பைத்தியம் மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுறார் இதுக்கு பேர் என்னன்னா கழிவிறக்கம் கழிவிறக்கம் என்னது அனுதாபம் அணுதாபம்னா என்ன அர்த்தம் அவங்களோட கஷ்டத்தை பார்த்து நம்மளும் வருத்தப்படுறது இது கிடைக்க இவ்வளோ அருமையாக இருக்குது மிஸ் பண்ணுறான்னு நம்ம ஊதுற சங்க ஊதிண்டே இருக்கும் வெடியிற போது வெடியட்டும் ஆதித்ய கதாகத்தை சீயத்தை ஜீவித வியப்பை காரியகுலோப்பி நாயத்தை திருஷ்டாஜன்மராமச்சனோய மோகமயீ பிரமா உன்மத்தூத்திருத்தைகள் தினம் சூரிய உதிக்கிரா சூரியம் வரையரா நம்ம வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் கழிஞ்சுகிட்டே இருக்குது நாமளும் ரொம்ப பிஸியாக இருக்கோம் டைம் போகிறதே தெரியல வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம சுற்றி பார்க்குறோம் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டுருக்காங்க முதுகு வலி முத முழங்கால் வழியில் கஷ்டப்படுறாங்க செத்து போயிட்றாங்க அதை பார்த்து நமக்கும் இதுதான் ஒரு நாளைக்கு கதின்னு தோண மாட்டேங்கிறது இளைஞனாக இருக்காமன் இது தோன்ற மாட்டேங்கிறது அப்புறம் வந்து என்னென்னா பெரியவங்க சொன்னால் அந்த வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு கிடையாது திருக்குறளை படிக்க மாட்டான் நல்ல நல்ல தமிழ் நல்ல சாஸ்திரங்களை படித்து புத்தியை வளர்த்து மேல் உயர்ந்த நிலைக்கு போக மாட்டான் இப்படியே இந்த கவனக் குறைவுங்கிற கள்ள குடித்து அறியாமைங்கிற மோகத்தில் இப்படி உழலுகிறது மக்கள் உன்மத்த பூதம் ஜெகத் பைத்தியக்கார உலகம் திறர் வேர்ல்ட் இஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல் உலகமே ஒரு பைத்தியக்கார இது ரொம்ப நீங்க பயப்படாதீங்க மாத்திரம் படிச்சுட்டு நான் முடிக்கிறேன் ம்ிம் லோகேதி சவாஷ ஆமாதி தருத்தம் ஹயமிமர பிரம்ம்புதைய ஒப்பானது திருஷ்டாந்தம் பிரம்மத்துக்கு அது ஸ்தோத்ரம் என்றது பிரம்மன் என்னது மாபெரும் செல்வம் இந்த உதாரணத்துக்காக சொன்னார் எப்படி பூமி கடியில செல்வம் இருந்தும் ஏழையாக ஒருவன் வாழ்கிறானோ அப்படி தன்னிடத்திலேயே நிறைவு இருந்தும் நிறைவுக்காக அவன் இயங்குகிறான் அப்படின்னு சொல்லலாம் நிறைவுக்காக அவன் இயங்குகிறான் ஐயோஹோ அப்படின்னு அர்த்தம் ஆ ஹிரண்ய நிதிங்கிறாங்க பிரம்மனை என்ன சொல்றோம் ஹிரண்ய நிதி ஸ்தோத்ரம் நிறைவு நிறைவான இறைவன் உன்னுள்ளே இது உபாசனை நான் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு நிறைவான இறைவன் இருக்கிறான் பாவனை அப்புறம் நிறைவே நீயே நிறைவுன்னு சொல்லிடுவோம் உன்னுள் நிறைவு இருக்கிறது என்பதற்கும் நீயே நிறைவானவன் கொஞ்சம் வித்தியாசம் நீயே நிறைவானவன் ஞானம் உன்னுள் நிறைவு இருக்கிறது என்பது தியானம் உபாசனை இங்க வந்து தூக்கத்தில் எல்லாரும் இந்த பிரம்மன் ட போயிட்டு வராங்கன்னு சொன்னார் இல்லையா ஏற்கனவே பார்த்தோம் ஒரு விளக்கம் என்றால் என்ன சொல்றேன் அப்படின்னு கிராமர் இது வந்து உபனிஷத்தோட கிராமர் தான் ஒரு டெரிவேஷன் கொடுக்கிறார் என்னது இவன்னா எவன் இறைவன் நிறைவான இறைவன் இருக்கிறார் நாளைக்கு இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஓ மாப்பியுமீ வாக்ஸ்ோத்திரோமிஷம் மாஹம் மாமா நோராமஸ்லம் மே அஸ் தரத்தைய உஷுமாயி சூரி ஓம் ஆசி